அவனது வாக்குறுதியை உண்மைப்படுத்தவும் அல்லாஹுவின் வழியில் செல்ல குதிரையை தயாராக வைத்துக் அந்த குதிரை உண்ணும் உணவு குடிக்கும் நீர் மற்றும் அதன் கழிவுப் பொருட்கள் அனைத்தும் மறுமை நாளில் அவரின் நன்மைகளாக அவரது தராசு தட்டில் வைக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அனிஹு அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு